ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் தொடர்ந்து ஸ்ராத்தங்கிற தலைப்பில் ஸ்ராத்தினுடைய முக்கியத்துவம் அவைகனுடைய அவசியத்துவத்தை பார்த்துன்னு வரோம் அந்த ஸ்ராத்தத்துக்கு பிதற்கள்லாம் எப்போ வரா எப்படி வராங்கிறத வேதம் நமக்கு ஒரு சரித்திரம் மூலமாக காட்டுறது அந்த சரித்திரத்தை தான் பார்த்துன்னு வரோம் போ தொடர்ந்து இந்த சரித்திரமானது வேதத்தில் ரெண்டு இடத்துல சொல்லப்படுறது முன்பாதி ஒரு இடத்துலேயும் பின்பாதி ஒரு இடத்துலேயுமாக இருக்குது அப்படி மேற்கொண்டு அந்த சரித்திரம் என்ன ஆச்சுன்னா அங்கிராதி மகர்ஷிகள் சத்திர யாகம் பண்ணுறா எதற்காக யாகம் பண்ணுறான்னா தேசம் நான் சௌக்கியமாக இருக்கணும் நமக்கு கிடைக்கக்கூடிய வஸ்துக்கள்லாம் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் கிடைக்கணும் மேலும் தேவதைகள்னு எத்தனை பேர் உண்டோ அத்தனை பேருக்கும் ஆகுதிகள் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவருடைய சங்கல்பம் அத்தனை தேவதைகளுக்கும் நாம் அவிர் பாகத்தை கொடுக்கணும்னு அந்த சத்திர யாகத்தை அந்த யாகத்துக்கு தேவையான பாலுக்காக பசுக்களை வச்சுருக்கா அந்த மாடுகளுக்கு ஆகாரம் இல்லாமல் சிரமப்படுறது யாகம் ஆரம்பித்து ஒரு பாதி தாண்டியாச்சு ஆனால் மழையே பெய்யலை வெயில் அசாத்தியமாக அடிக்கிறது ஆகையினாலே அந்த மாடுகளுக்கு பச்சை புல் ஆகாரங்கள் கிடைக்காமல் சிரமப்படுறது யாகத்துக்கு உபயோகப்படுத்தின வஸ்துக்களுடைய மீதி சக்கைகளை கொண்டு வந்து போடுறான் அந்த மாடுகளுக்கு அதை சாப்பிட்டுட்டும் அந்த மாடுகள் ஜீவிச்சுன்னு வருது இதை பார்த்தா மகரிஷிகள் பார்த்துட்டும் தே எப்ருவ இந்த ரிஷிகள்னால் யோஜனை பண்ணினா கஸ்மீன்னு சத்ரமா அஸ்மஹே என்ன பிரயோஜனத்துக்காக நாம் இப்போ இந்த சத்ரயாகத்தை பண்ணுறோம் தேசம் நல்லா சௌக்கியமாக இருக்கணும் நிறைய மழை எல்லா தேவதைகளும் சந்தோஷப்படணும்னு தானே யாகம் பண்ணுறோம் ஆனால் மழையே வரலையே அப்படின்னு மேகங்களை பார்த்து சொன்ன ஏஷ தீர்ண ஜனயா மஜிதி யாகம் பாதி யாகம் தாண்டியாச்சு ஆனால் ஒரு சொட்டு மழை பெய்ஞ்சதாகவோ ஒரு புல்லு முளைச்சதாகவோ நாம் பார்க்கவே இல்லையே அப்படின்னு மேகங்களை பார்த்து தே திவோ விருஷ்டி மசிர்தா மேகங்களை பார்த்து பிரார்த்தனம் பண்ணி மழையை கொண்டு வந்தா தேவதைகளையும் மேகங்களையும் பிரார்த்தனை பண்ணி மழையை வருஷிக்கும்படியாக செய்த மகரிஷிகள் அப்படி ஹோன்னு மழை பயிர்ச்சிது ரொம்ப சந்தோஷப்பட்ட ரிஷிகள்லாம் நாம் பண்ண யாகம் சித்தம் சித்தியாச்சு நிறையா நமக்கு பணங்காசி வரப்போறதுன்னு சந்தோஷப்படலை தேசம் சுபிக்ஷமாக இருக்க போகிறது இந்த பசுக்களுக்கெல்லாம் கிடைக்க போகிறதுனு சந்தோஷப்பட்ட யாவந்தோக்கா அவாபத்தியந்தா ஹோன மழை பெய்ஞ்சுது எத்தனை சொட்டு ஜலம் பூமியில் விழுந்ததோ தாவ தீரோஷதையோ ஜாயந்தா அத்தனை சொட்டுக்கும் அத்தனை புல்லுகள் முளைச்சது பூமியில் ஒரு சொட்டு ஜலம் கூட வீணாக போகல் இப்படி நிறையா மழை பெஞ்சு நிறையா பச்சை புல்லுகள் முளைச்சது பூமியில் ரொம்ப சந்தோஷப்பட்ட ரிஷிகள் அந்த மாடுகளெல்லாம் அவுத்து விட்டா அந்த மாடுகள்லாம் நல்லா சந்தோஷமாக மேயிறது அந்த புல்லுகளை தாஜா பிதரோ விஷேனா லிம்பண்ணு பார்த்தா பித்திருக்கள் அந்த பித்திருக்கள் எல்லாருமாக வந்து என்ன பண்ணினால் அந்த பச்சை புல்லுகளுக்கு மேலே விஷத்தை தடவிட்டான் தாசா அஞ்சத்வாரூப்யூ என்ன ஆச்சு அந்த விஷத்தையும் சகிச்சிக்க முடியல என்ன ஆச்சு சாப்பிட்ட மயங்கி விழுந்து இறந்து போக ஆரம்பிச்சுடுத்து மாடுகள் தே எவன் பார்த்தா ரிஷிகள்லாம் என்னத்தினால மாடல்லாம் இப்படி விழது அப்படின்னு பார்த்தால் அந்த புல்ல விஷம் பார்த்து அதிர்ச்சி ஆயிடுத்து ரிஷிகளுக்கு கஜிதமித்தம கருதி யார் இந்த காரியத்தை செய்தது அப்படின்னு சத்தம் போட்டா வயம் நாங்கள் தான் பண்ணினோம் அப்படின்னா திரும்பி பார்த்தா ரிஷிகள் பார்த்தா பித்ருக்கள் நிற்கிறா ஏன் இது மாதிரி செய்தே அப்படின்னு கேட்ட பாகதேஜமிச்சமான இது பிதரோப்ருவன் எங்களுக்கும் இந்த யாகத்தில் பாகம் வேணும் எங்களுக்குன்னு நீங்கள் ஒரு ஹவிச கூட கொடுக்கலையே அதனால தான் நாங்கள் இப்படி பண்ணோம்னா அப்படியா கிம்போ பாகதேஜமி என்ன பாகம் வேணும் உங்களுக்கு கேளுங்கோ நான் தரேன் அக்னிஹோத்திர ஏவனோபியஸ்தித்யப்ரூவன்னு ஒவ்வொரு புருஷனும் காலம்பரம் முதல்ல செய்ய வேண்டிய காரியம் அக்னிஹோத்திரம் அந்த அக்னிஹோத்திரம் முதல் கொண்டு அத்தனை கர்மாக்கள்லேயும் எங்களுக்கு பாகம் வேணும் பித்தர்களான எங்களுக்கு பாகம் வேணும் அப்படின்னு கேட்டார் பித்தக்கள் அவ்வளோதானே நாங்கள் உங்களுக்கு பாகம் கொடுக்குறோம் இந்த மாடுகளெல்லாம் இறக்கப்படாது திருப்பி எல்லாத்தையும் ஜீவிக்க பண்ணுங்கோன்னா அப்படியே ஆகட்டும்னு ரிஷிகள் பித்தற்களை நோக்கி கேட்க பிதர்க்களும் அதே மாதிரி அனுகிரகம் பண்ணினான் தேபிய ஏதாகதேயம் பிரஜச்சன் அதேபோல் ரிஷிகள் அக்னிஹோத்திரத்திலிருந்து ஆரம்பித்து அத்தனை கர்மாக்கள்லேயும் பித்திருக்களுக்கு பாகம் ஏற்பாடு பண்ணி தான் நாம் அதிலிருந்து ஆரம்பித்து தான் நாம் செய்யக்கூடிய அத்தனை காரியங்கள்லேயும் பித்திருக்களுக்குன்னு பாகம் கொடுக்குறோம் எத்வா நிமாஷ்டி தத்தோவை த ஓஷதீரஸ்வதயன் எ ஏபம் வேதா அதற்கப்புறம் அக்னிஹோத்திரத்தில் அப்படி ஹோமம் பண்ணி முடித்த பிறகு பித்திருக்களுக்குன்னு தனியாக ஹவிஸ் கூட கொடுக்கறதில்லை அது தேவையில்லைன்னு விட்டார் ரிஷிகள் பிதற்கள் என்ன சொல்கிறா எங்களுக்கேன்னு தனியாக ஹவிஸாக கொடுங்கன்னு கேட்கவே இல்லை எங்களுடைய பேரை சொன்னாலே போறோம் அப்படின்னு கேட்குறேன் ஆகையினால என்ன பண்ணினா அகுதிகள் கொடுத்த பிறகு அந்த பாத்திரத்தில் வச்சிருக்கிற ஹவிஸ் அந்த மிச்சம் மீதி ஒட்டின்னு இருக்கும் அதை கையில் தொடச்சி பிதற்களுக்குன்னு பூமியில் வைக்கிறது கையை தொடக்கிறது கீழே தொடச்சுட்டா பித்தற்கள் சந்தோஷப்பட்டுடுறான்னு வேதம் சொல்கிறது அதிலிருந்து ஆரம்பிச்சு தான் அத்தனை காரியங்கள்லேயும் பித்தர்க்களை உத்தேசித்து நாம் செய்கிறதுன்னு ரிஷிகள் வகுத்து கொடுத்தா பிறகு நாம் சாப்பிடக்கூடிய வஸ்துக்களில் எந்த ஒரு விஷமும் சேராதபடி பித்திருக்கள் பார்த்துண்டான்னு வேதத்தில் இருக்கு அப்படி தொடர்ந்து பித்தர்களுக்கு பாகம் கொடுத்து கர்மாக்கள்லாம் நடந்துன்னு வந்தது அதுக்கு நடுவில் என்ன ஆச்சுன்னா வதம் வந்தது ஒரு யுத்தம் வந்தது தேவதைகளுக்கு இந்திரோ விருத்ரகம் ஹத்வா விருத்தராசுரனை வதம் பண்ணினார் இந்திரன் வதம் பண்ணி அசுரான் பராபாவியா அசுரர்களை பூரா அடித்து விரட்டி சம்ஹாரம் பண்ணி இந்த வித்ராசுர வதமானது நடந்தது அந்த விருத்ராசுர வதம் முடிஞ்ச அன்றைக்கி அமாவாஸ்யா அப்படி விருத்திராசுர வதங்கள்லாம் முடிச்சுண்டு இந்திரனோடு கூட தேவதைகள்லாம் அப்படி வந்து சேர்ந்தா தன்னுடைய இடத்துக்கு வந்து சேர்ந்தால் அன்னைக்கு அமாவாசை தே பிதர்பூர் வேத்யூராக சன்னு வந்தால் நாளே பிதற்கள்லாம் அங்கே வந்து காத்துன்னு இருக்கா எதற்காக அப்படிங்கிறத அடுத்தடுத்த உபன்யாசங்களில் பார்ப்போம்